ஜெபமாலை மாதாவின் வடக்க மாதம் நான்காம் நாள் ஜெவ மாலை சொல்லும் விதம் பரிசுத்தாவின் உதவியை நாடிய பின் ஜெபமாலை சொல்ல துவக்குவது நல்லது முதன் முதல் விசுவாச மந்திரம் கிறிஸ்துவ வாழ்க்கைக்கு விசுவாசந்தானே அஸ்திவாரம் கர்த்தர் கற்பித்த ஜபம் மூன்று முறை அருளறிந்த மரிய என்னும் ஜபம் பின் பத்து பத்தாய் ஐந்து முறை அருளறிந்த மரியே என்னும் ஜபம் ஒவ்வொரு பத்துக்கு பின் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்தாவிக்கும் என்ற திரித்துவ தோத்திரத்தை கூறுகிறோம் ஒவ்வொரு பத்துக்கு முன்னரும் ஒரு தேவ சொல்லி அதை சிறிது நேரம் இரண்டொரு வினாடியாவது யோசிக்க வேண்டும் சில நாடுகளில் ஐம்பத்தி மணிக்கு பின் கிருப தேவத்துக்கு மாதாவாயிருக்கிற என்ற ஜபத்தை சொல்லி முடிக்கிறார்கள் எண்ணுவதற்கு மணிகள் உதவுகின்றன என்று பார்த்தோம் அத்தோடு அவை நம் கவனத்தையும் கவர்கின்றன நாம் சுத்த அருபிகளான சமனசுகள் அல்லோம் நாம் ஆத்மும் சரீரமும் சேர்ந்தவர்கள் அவை இரண்டும் ஒத்துழைக்கின்றன இரண்டொரு சிறு வெளிச்செயல்கள் புத்திக்கு வேகத்தை கொடுக்கின்றன ஒரு பெரியவர் பெரிய அறிஞர் சிந்தனையாளர் அவரை போய் பார்க்கும் எதை கவனிக்கலாம் மேசையின் மேல் புத்தகம் ஒன்றும் இராது எழுத தாழ்வொன்று வலது கரத்தில் எழுதுகோல் இடது கரத்தில் சுருட்டொன்று நாலந்து மணி நேரமாக ஒரே சுருட்டு ஏன் அச்சுருட்டானது சிந்தனா சக்தி எழுப்பிவிட்டது இத்தகைய வழிகளை கைப்பற்றிய பற்பல சிந்தனையாளர்களை பலர் பார்த்திருக்கலாம் பெண்களில் சிலர் சிந்திப்பதற்கு உதவியாக பின்னுகிறார்கள் எவ்வளவு வேகமாக பின்னுகிறார்களோ அவ்வளவு வேகமாய் அவர்கள் சிந்தனையும் ஓடுகிறது சிந்தனைக்கு உதவியாக சிலர் வேகமாய் நடப்பதைக் கண்டிருக்கலாம் அதேபோல மணிகளும் அவைகளை உருட்டுவதும் ஜெபிப்போரின் கவனத்தை எழுப்புகின்றன உலக சிந்தனைகள் பல படையெடுத்து பாய்கின்றனவல்லவா அந்த பராக்கையெல்லாம் சிறிதளவாவது தள்ளிவிட மணிகள் உருட்டுதல் உதவுகிறது அதே போல வாய்ஜபமும் உதவியாய் நிற்கின்றது மானிட சுபாவத்தை அறியாதவர்கள்தாம் ஒரே ஜபத்தை திரும்ப திரும்ப சொல்வதில் பலன் இல்லை என்ப மன மகிழ்ச்சியோ அன்போ பொங்கி எழும்போதும் அபூர்வங்களைக் கண்டு அதிசயம் பூத்து நிற்கும் போதும் பெரும் சோகத்தால் உள்ளம் கரையும்போதும் போதும் ஒரே மொழியை ஒரே பொருளை திரும்ப திரும்ப சொல்லுவார்கள் அன்பின் பெருக்கால் தாயண்டை வந்த பிள்ளை அம்மா உன்னை நேசிக்கிறேன் அம்மா உன்னை நேசிக்கிறேன் நேசிக்கிறேன் அம்மா என்று சொல்வதை கேட்கும் தாயின் மனம் பூரிக்குமா அல்லது புழுங்குமா மணியாம் ஜவமாம், ரகசியமாம், என்ன இடைஞ்சல்கள் என்று ஜெபமாலை செய்யாதவர்கள் சொல்லலாம் தமிழ்நாட்டு கிராமவாசி ஒருவன் மேல் நாட்டான் உணவருந்த உட்காருகையில் உண்கலத்தையும் லோட்டாவையும் கத்தியையும் கரண்டியையும் முள்ளையும் மடி கண்டு இதென்னடா சங்கடம் என்று நினைக்கலாம் உணவருந்த உட்கார்ந்த மகாராசனுக்கு சங்கடம் தெரியவில்லை பத்து நிமிஷத்துக்குள் கை அசுத்தப்படாமல் விழா புடைக்க தின்று எழும்புகிறான் கத்தி முள் கரண்டி அவனுக்கு சங்கடம் அவைகள் அவனுக்கு உதவி எவ்விதம் சிந்திப்பது தியானம் செய்து பழகியவர்களுக்கு அது அவ்வளவு கஷ்டமல்ல ஆனால் சாதாரண மக்களுக்கு அதற்கு சுலபமான வழிகள் உள்ள ஒவ்வொரு தேவ ரகசியத்தை சொல்லும் பொழுதும் அதை விவரிக்கும் நற்செய்தி வார்த்தைகளை வாசிப்பது நல்லது அவ்வார் வாசித்தால் பத்து மணியை சொல்லும்போது அந்த ரகசியத்தில் உள்ள பற்பல எண்ணங்கள் புத்தியில் மின்னி மின்னி மறையும் ஒவ்வொரு இரகசியத்தையும் படம்போல் சித்தரித்து அவைகளை பார்த்து சிலர் சுலபமாய் பத்து மணியை தியானத்தோடு சொல்லி முடிக்கிறார்கள் இது சரியான தியானம் அல்லது ஒவ்வொரு பத்திலும் அந்த இரகசியத்துக்கு அடுத்த ஓர் எண்ணம் ஓர் புண்ணியம் புத்தியில் ஊன்றி நிற்கும் அல்லது உலாவி வரும் இதுவும் நல்ல தியானம் சிறிதேனும் தியானிப்பதால் தான் ஜெபமாலை சொல்வதனால் அடையலாம் ஜெவம் மகாபரிசுத்த ஜெபமாலை ராக்கினியே மனு குலத்தின் அடைக்கலமே சர்வேஸ்வரனுக்காக புரியும் போர்களில் ஜெயசீலியே நம்பிக்கையோடு தாழ்மையாய் உன் வீட முன் சாஸ்டாங்கமாக விழுகிறோம் எங்களை சூழ்ந்திருக்கும் அபாயமான நிலையில் எங்களுடைய பேருபலங்களின் நிமித்தம் அல்ல உன் தாய்க்குரியக்கமும் வரப்பிரசாதமும் தாராளமான உதவியும் பெறுவோம் என நம்புகிறோம் மாசில்லாத இருதயம் உலகின் பயங்கரமான இந்நாளில் திருச்சபையின் தந்தி பரிசுத்த பாப்பரசரோடு சேர்ந்து முதல் முதல் சத்திய திருச்சபையை உம்மிடத்தில் ஒப்படைத்து நேர்ந்து கொள்கிறோம் திருச்சபை சேசுவே ஞான சரிதம் அல்லவா அதன் மேல் எத்தனை இடங்களில் துன்பமும் படையெடுத்திருக்கின்றன இரண்டாவதாக உலகையே உமக்கு நேர்ந்து கொள்கிறோம் உலக ஆன்ம காரியங்களில் எத்தனை நாசம் பகையினாலும் படையினாலும் எத்தனை நாசம் தாய் தந்தையர்களும் கணவன் மனைவியும் சகோதர சகோதரிகளும் மாசற்ற குழந்தைகளும் அநியாயமாய் அக்கிரமாய் ஆயிரமாயிரமாய் கொல்லப்படுவதை ஜெபமாலி ராக்கியை நீர் பார்ப்பதில்லையா இந்த கொடுமையை கண்டு எங்கள் மேலும் திருச்சபையின் மேலும் இவ்வுலகத்தின் மேலும் இறங்கி எல்லோரையும் உமது மாசற்ற இருதயத்தில் வைத்தருளும் ஜெபமாலி மாதாவே ஆமேன் சரிதை ஒன்று அவித்த ஜெபமாலை அவள் ஒரு கிளவி அமெரிக்காவின் ஒரு சிற்றூரில் எல்லைப்புறத்தில் வசித்து வந்தாள் ஒரு நாள் அவளுக்கு அவஸ்தை கொடுக்க ஒரு குருவானவரை அழைத்தார்கள் அவர் சென்று குடிசை கதவை தட்டினார் உள்ளே நுழைந்தார் குடிசையில் தட்டுமுட்டு ஜாமான் அதிகமில்லை ஒரு கட்டில் அதன் அருகே ஆவியால் எரியும் சிறு அடுப்பில் ஒரு பாத்திரம் அவளை தயார் செய்து திவ்ய நன்மை அவஸ்தை கொடுத்தபின் பாத்திரத்தில் இருந்த கொதி தண்ணீரை உற்று நோக்கினார் இரு ஜெவ மாலைகள் பாத்திரத்தின் அடியில் கிடந்தன அவைகளை கட்டிய சரடு கட்டிலோடும் கட்டப்பட்டிருந்தது ஒரு நிமிஷம் யோசித்தபின் குருவானவர் அவளை நோக்கி பாட்டி ஜெவ எதற்காக அவிக்கிறாய் என்றார் சுவாமி என் விரல்களில் உணர்ச்சியே இல்லை மறத்து போயின ஜெவமாலையின் மணிகள் நல்ல சூடா இருந்தால்தான் நான் உணர்கிறேன் இவ்விதம் நாள் முழுவதும் ஜெபமாலை செய்ய எனக்கு ஏதுவா இருக்கின்றது என்றாள் அம்மூதாட்டிக்கு ஜெபமாலை மேல் என்ன பற்று இரண்டு அர்ச்சிஷ்ட சாமிநாதர் காலத்திற்கு முன்னரே ஜெபமாலை சொல்லும் வழக்கம் இருந்தது அவர் அவ்வழக்கத்தை சில இடங்களில் பரப்ப பிரயாசப்பட்டார் ஆயினும் வெகு சீக்கிரம் மக்கள் அவ்வழக்கத்தை விட்டுவிட்டனர் ஆயிரத்தி முன்னூற்றி ஆண்டு அதுவரை கேட்டறியாத கொள்ளை நோயால் ஆண்டவர் ஐரோப்பா முழுவதையும் வாட்டினார் கொள்ளை நோயை பின்தொடர்ந்து இரண்டு அசத்தியங்கள் பரவின அச்சமயம் முத்திப்பெயர் பெற்ற ஆலன் ரோச்சுக்கு ஆண்டவர் பூசை நேரத்தில் காட்சியளித்து ஓஸ்தியிலிருந்து சொல்வார் இவ்வளவு சீக்கிரம் மறுமுறையும் நீ என்னை சிலுவையில் அறையலாமா முன் உன் பாவங்களால் என்னை சிலுவையில் அறைந்தாய் உன் பாவங்களால் என் பிதாவுக்கு வந்த துரோகத்தை நிறுத்த இன்னும் ஒரு முறை சிலுவையில் அறையப்படவும் நான் தயார் இப்பொழுதும் என்னை சிலுவையில் அறைகிறாய் எப்படி என்று கேள் திருச்சிவமாலை பக்தியை பரப்ப உனக்கு எவ்வளவோ புத்தியும் சாமர்த்தியமும் இருந்தும் நீ வாழாயிருக்கிறாய் நீ அப்பக்தியை பரப்பினால் அநேகரை பாவ வழியிலிருந்து நல்வழிக்கு கொண்டு வரலாம் நீ இவ்விதம் செய்யாததினால் நீயும் அம்மக்கள் பாவங்களுக்கு இருக்கிறாய். என்று கடிந்து கொண்டார் தேவதாயும் அவருக்கு காட்சியளித்து நீ வாலிபத்தில் பெரும் பாவியாய் இருந்தாய் நீ மனந்திரும் வரத்தை மரத்தை என் மகனிடமிருந்து உனக்கு பெற்றுத்தந்தேன் உன்னை திருப்ப எத்தனையோ இன்னல்களில் இருந்து நான் தயாராயிருந்தேன் மனம் பாவிகள் எனக்கு மகிமை உன்னை மனம் திரும்ப வேறொரு காரணம் என் ஜெவமாலை பக்தியை நீ வெகு தூரத்திற்கு பரப்புவா என்ற எண்ணம் என்று சொல்லி மறைந்தார்கள் அர்ச்சி சாமிநாதரும் ஜெவமாலை பக்தியை பரப்பும்படி காட்சியில் ரோச்சுக்கு சொன்னார் ஆயிரத்தி நானூற்றி ஆண்டிலிருந்து ஆலன் இப்பக்தியை பற்றி போதித்து பலரை நல்வழிக்கு கொண்டு வந்தார்